மேகம் ஒரு போரில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அப்போது அவர்கள் அசர் தொழுகையை முன் வேளையில் நிறைவேற்றுங்கள் ஏனெனில் யார் அசர் தொழுகையை விட்டுவிடுகின்றாரோ நிச்சயமாக அவரது அமல்கள் அழிந்து விடுகின்றன என நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் என்று